அவர்கள் அறிவிக்கின்றார்கள் வெள்ளை ஆடையை அணியுங்கள் ஏனெனில் மிக நறுமணம் உள்ளதுமாகும் அதிலேயே உங்களில் இறந்தோரை கபடி நிடுங்கள் என்று நபி சொல்லு அனிசல்லம் அவர்கள் கூறினார்கள் இது சஹை என ஹாக்கிங் கூறுகிறார்கள்